மருத்துவ பணியின் பொதுமக்களின் பங்கு பற்றி உலகில் மனிதன் தனித்து வாழல் என்பது உதவி செய்து உதவி செத்து வாழ்கிறேன் நாகரிகம் வளர வளர தேவைகள் உறுதியாகின்றன மற்றவரை சார்ந்த வாழ்கிறோம் அவசியமாகின்றது அதை போலவே ஒரு செயலியோடு ஈடுபடும் போதும் அது சிறப்பாக நிறைவேற மற்றவர்களின் உதவியும் தவிப்படுகின்றது மருத்துவத்துறையில் பணி புரிபவர்களும் அதில் முழு அழகில் ஈடுபட்டு பணியினை மக்களுக்கு பிறந்த முறையில் ஆற்றிட பொதுமக்களின் பங்கு மிக மிகத் தேவைப்படுகின்றது நோயின்றி வாழ்விலேயே மக்கள் விரும்புகின்றனர் மருத்துவர்களின் நோக்கமும் அதுவேதான் நோய் வராமல் தடுப்பிடவே அனைத்து மேற்கொள்ள வேண்டும் இதற்கு மருத்துவர்களின் அறிவுரையும் பொதுமக்களின் ஈடுபாடும் தேடும் நோய் வரும் வழிகளை அறிவோம் அதை தடுத்து நிறுத்தது அறிவுடைமையாகும் எடுத்துக்காட்டுகளாக சில நோய்களையும் அதை பரவும் விதத்தையும் இதில் பொதுமக்களின் பங்கு என்ன என்பதையும் இங்கு காண்பது பரந்ததாகும் குடிப்பின் தண்ணீர் வழியாக டைபாய்ட் சீத தேவி மாலை போன்ற நோய்கள் பரவுகின்றன வளர்ச்சி பெற்ற நாட்டில் இந்த நோய்கள் இருக்கவே கூடாது அப்படியே ஆங்காங்கு தோன்றியம் பரவல் விடக்கூடாது பொதுமக்களின் பண்பு இங்குத்தான் மிகுதியாக உள்ளது நோயாளியின் மலத்தில் இருந்தும் சிறுநீரில் இருந்தும் இது மற்றவரை அடைக்கின்றது இந்த நோய்கள் கண்டவன் இந்த நோய்களால் அபதிய ஒருவனின் வளத்தினையும் சிறுநீரினையும் தான் குடிக்கும் நீரிலோ உண்மை உணவிலோ எப்படியே பழக்க செய்து விட்டான் என்றுதானே பொருள் இது எப்படி சாத்தியமாகின்றது கண்டகண்ட இடங்களில் இயற்கையின் உபாதைக்கு இடமளித்து அதை குடிநீருக்காக உள்ள நீர்நிலைகளில் களம் பெறவும் யார் காரணம் பொதுமக்கள் தானே மேற்ற இனிய குடிநீர் மக்கள் பெற்றிட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை அதை அமைத்துக் கொடுதல் கடமை பொறுப்பற்ற முறையில் நீர்நூலைகளை அதிருத்தம் செய்தால் அரசுதான் என்ன செய்ய முடியும் இந்த நோய்கள் எல்லாம் மருத்துவர்கள் தடுப்பு ஊசிகளைத்தான் போடுவது அதுவே இரண்டாவது மலைதான் முதலாவதாக கிருமி கிடைந்த கழிவு நீரை குடிநீரை சேராமல் பார்க்க வேண்டும் பொதுமக்கள் இதை செய்தால் மருத்துவர்களின் பணியும் குறை என்பது மக்களின் வாழ்வும் திறக்கின்றது இளைய நீரில் நோய்கள் ஆங்காங்கு தென்பட்டால் பொதுமக்களே முன்வந்து தடுப்பு ஊசி மருந்துகளை எடுத்துக் கொண்டால் காப்போம் மருத்துவருக்கும் அவர்கள் பணியில் ஒதுங்கி நல்வாயிற்கு வழிவகுப்பவர்கள் ஆவார்கள் தடுக்கப்படக்கூடிய நோய்கள் பல தடுக்க இயலாத நோய்கள் ஒரு நோய் வந்தால் உடனே மருத்துவரிடம் அழைத்துச் செல்வதுடன் அவர் சொல்லும் வைத்தியம் செய்தால் போதும் அதுதான் தடுக்க நோய்களுக்கு சாத்தியமானதும் ஆகும் ஆனால் தடுக்கப்படக்கூடிய நோய்கள் நோய் தடுப்பு முறைகளை அனுசரித்து உதவுகளிலேயே பொதுமக்களின் பங்கு நிறைய உள்ளது புகழ் படித்தல் மது வகைகளை அறிந்துதல் உணவில் கட்டுப்பாடில்லாமல் உண்ணுதல் நோயை உண்டாக்கும் என்பதை மக்கள் அறியாமல் இல்லை அறிந்தும் அறிவுடையோட இருந்து அதை அகற்றுகளை அறியாறை பொதுமக்கள் அன்புடன் அறிவுறுத்த அதன் தீமையை எடுத்து காட்டுகளுடன் ஒரு சிலரையும் திரும்புவர் இந்த முறையில் மருத்துவருக்கு பெரும் உதவியாக பொதுமக்கள் இருக்கக்கூடும் மருத்துவத்துறையில் மருத்துவர்களின் பணி உடனிருக்கும் செவிலியர் மருந்தாளுநர் போன்ற மற்றவர்களின் பங்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது அண்ணத்தில் விபத்துகள் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டார்கள் என்பதில்தான் யுகத்துக்கு உள்ளானவர்களின் உயிர் கிடைப்பது பெருமளவில் உள்ளது காலம் பார்க்க பார்க்க பயணம் குறையும் இதில் பொதுமக்கள் மருத்துவத்துறையினருக்கு உதவியவர்கள் ஆவாக்கல் தலையெரி காய்ச்சல் இதற்கெல்லாம் மருத்துவரிடம் ஏன் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் மருந்தினை பயன்படுத்த நோயை குணமாக்க முயல்வது தவறு அல்லது மின்னர் வாங்கி பயன்படுத்தாமல் நாளாகி போன மருந்துகளை உட்கொள்வது அதனிலும் தவறு நோயின் அறிகறி கண்டவுடன் எவ்வளவு சீக்கிரம் மருத்துவர்களை அணுகி உதவி பெறுவதுதான் மருத்துவத்துறைக்கு பொதுமக்கள் பெரும் நல்ல ஒத்துழைப்பாகும் இப்படி செய்வதால் நோயிலிருந்து குணமடைய வழியாகும் மருத்துவ நோயாளியினை விரைவில் குணமடைய செய்வதில் பொதுமக்கள் பெரும்பங்கு ஆட்சியாளர்கள் ஆவார்கள் மருத்துவர் மருந்தினை எழுதி கொடுத்து இந்த முறைப்படி இப்படி சாப்பிடுங்கள் இப்படி ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் ஆகாரத்தில் இந்த முறையை அனுசரிக்க வேண்டும் என்று அறிவுரை செய்யும் போது கவனமாக கேட்டு அதன்படி செய்தல் அவசியம் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் பொதுமக்களுக்காகவே இருக்கின்றார்கள் துறையில் உள்ளது போல இந்த துறையிலும் துறைகளும் நிறைகளும் இருக்கவே செய்யும் அதை அறிந்து அனுசரித்து மருத்துவர்களின் உதவி நல்லது அதுவாண்டி தனக்கு இருக்கும் அவசர உணர்வில் அத்துறையில் பணிபுரிவோருடன் உணர்த்து கொள்ளுதல் பொருமலத்தனியில் ஈடுபட்டோரின் உள்ளம் மோக செய்யும் அப்படி நினையாமல் பார்த்தல் பொதுமக்களின் கடமையாகும் இன்று மருத்துவத்துறை பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது ஒருவர் மற்றவர் உள்ளம் வேதனையிடும் போது ஆறுதல் கூறியும் தேவையான பொருளை கொடுத்தும் உதவி கண்ட காலம் ஒரு காலம் ஆனால் இன்று தன் உடலில் ஒரு பகுதியையே கொடுத்து உதவி செய்ய முடியும் சாலை விபத்துக்களில் இரட்டம் இழந்தவர்களுக்கு இரட்டம் கொடுக்கும் அறுவை சிகிச்சையின் போதும் ஏராளமான இரக்கம் மருத்துவத்துறையில் இவர்கள் கொடுக்கும் இரட்டத்தின் அளவை வைத்து பொதுமக்களின் பங்கு எத்துணை அளவிற்கு உள்ளது என்பதை அளவிடலாம் இது இரட்டம் கொடுப்பதால் தனத்தும் என்ற திரைவும் ஏற்படாது ஒருவர் உயிர் பிழைக்க உதவிய மனநிறையும் ஏற்படும் அந்த காலத்தில் அறுவை மருத்துவம் அற்புதமாக செயல்படுகின்றது இன் முன்னேற்றத்தால் இரு சிறுநீரகங்களும் பழுதுக்கு இறக்கும் நிலையில் மரணத்துடன் போராடி கொண்டிருக்கும் ஒருவனுக்கு சிறுநீரகம் ஒன்றினை அழித்து உதவிடலாம் இவை தான் உயிருடன் இருக்கும் போதும் கொடுக்கலாம் அல்லது பயமாக இருக்கிறது என்றால் இறந்த உடலேயே இதை எடுத்து மற்றவருக்கு வாய்வளிக்க வேண்டி முறைப்படி எழுதி ான் இவன் என ஏன் ஒவ்வொருவரும் பொறுமையிடையக்கூடாது நாம் இறந்தபின் ஐந்து பயனுக்கு போகும் விழியும் படலத்தை வாயில் ஒருவர் ஒளி பெற இறந்தவுடன் எடுப்பிட இப்போதை ஏற்பாடு செய்யலாமே பொதுமக்களின் பங்கு மருத்துவத்துறையில் இப்படி பரிசு பெருகி வருகின்றது எளிய நோய் எடுப்பு முறைகளையும் சுகாதார வழி வாழ்க்கையையும் புரிந்து கொண்டு அதன்படி நடத்த பெரும்பாலான நோய்கள் தலையற்ற முடியாமல் செய்ய முடியும் பல நோய்களை உலகில் இருந்து ஒழித்து விட முடியும் மருத்துவர்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் என்றால் என்ன என்றால் புத்தகத்தில் படிப்பதைத்தான் சொல்வார்கள் பார்ப்பது கிடையாது அதுபோல ஒவ்வொரு நோயாக உலகில் இல்லாமல் ஒழிப்பிட முடியும் பொதுமக்களின் கையில் தான் உள்ளது பொதுமக்களிடம் மருத்துவத்துறையினர் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வது ஒன்று நோயின் அறிகுறி தோன்றியவுடன் கீழே எரியும்படி உடனே மருத்துவமனைக்கு நோயாளியை எடுத்துச் செல்வது என்பதாகும் ஆனால் பலர் தானே கைவைத்தியம் செய்து பார்த்துவிட்டு மந்திரித்துவிட்டு முறிய இது போட்டு மூட நம்பிக்கையில் நோய் முற்றிய மருத்துவரிடம் நோயாளியை எடுத்துக் கொள்ளுகின்றனர் முற்றிய நோயாளியிடம் இருந்து பேச்சினை எதிர்பார்த்தாலும் குறைவாகவே இருக்கும் குணமானாலும் குணமடைய நாட்களும் அதிகமாகும் தொலைவும் அதிகரிக்கும் இதை பொதுமக்கள் உணர்ந்து நோய் கண்ட போதே மருத்துவம் செய்ய முற்பட வேண்டும் மருத்துவத்துறையில் இருப்போர் அத்தனை பேரும் ஒருமுகமாக இக்காலத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு செயல் எப்படியேனும் நம் நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தன்னலமும் நாட்டு நலமும் கருவி பகுதியுடைய அனைவரும் இதில் பங்கு கொண்டு நலமும் வளமும் பெருக இயன்றவரை ஒத்துழைக்க வேண்டும் இதனால் கிடைக்கும் பயன் சொல்லும் தரம் என்று உறுதியாக மருத்துவத்துறை மக்களின் நலனுக்காகவே எழுதி வரும் ஒரு சீரிய அமைப்பு அதன் முழு பயணம் கிடைக்க பொதுமக்கள் இடமறிந்து காலமறிந்து அவர்களை அணுகி தங்களாலான ஒத்துழைப்பும் சென்று நல்வாழ்வு கண்டு வாழ்களே காண பிறந்ததாகும் மருத்துவப் பணியில் பொதுமக்களின் பங்கு என்பது பற்றி திருச்சிராப்பள்ளி டாக்டர் எம் சிவசன்னா அவர்கள் பேச